வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சப்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசன் தபோநிதி சுகாச்சார்தருக்கு தந்தையாய் பராசர மகழ்ச்சியினுடைய புதல்வரான வேதவியாசருக்கு வணக்கம் நமோ வியாசாய விஷ்ணவேனு சொல்லுகிறார்கள் விஷ்ணு எடுத்த எத்தனையோ அவதாரங்களுக்குள் வியாசரும் ஓர் அவதாரம் வியாசர் வியாசரன்னால் வேதங்களை பகுத்து பிரித்து கொடுத்தவர்னு பொருள் இந்த வேதவியாசன் வேதத்தில் என்னென்ன அரிய கருத்துக்கள் சொல்லப்பட்டு உள்ளனவோ அதையே எளிமைப்படுத்தி நம் அனைவரும் கடைபிடிக்கும்படிக்கு மகாபாரதத்தில் சொல்லி வைத்தார் இப்ப நாம பார்க்க போற யக்ஷ பிரஸ்னத்தினுடைய கேள்வியோ பதிலோ மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் கண்கிறப்பதாக இருக்க வேண்டும் பலருக்கு தெரியும் சிலருக்கு புரியாமல் மயங்கி இருக்கலாம் என்னைக்குமே சிறந்த உள்ளத்தோட கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்கி நம்ம மனசை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை கடைப்பிடித்தல் நலமாக இருக்கும் கேள்வி கேட்கும் போதே ஒத்துக்கு போறதில்லைங்கிற மனப்பான்மையோட கேட்டால் கேட்காமலே இருக்கலாம் எவ்வளவு புத்தியோட கேட்கப்படும் கேள்விகளும் வரவேற்கப்படுகின்றன ஆனால் பிடிவாதத்தாலே கேட்கப்படும் கேள்விகள் வரவேற்கப்படாது அந்த கேள்விகள்ல இது ஒரு ரகம் இப்போ இப்ப நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான கேள்வி அதில் இருக்கிற விசாரத்தையும் சொல்றேன் திறந்த உள்ளத்தோட கேட்டுக்கொள்ள வேணும் என்று வேண்டிக் கொண்டு பார்ப்போம் எழுபத்தி ஆறாவது கேள்வி ஸ்ராத்தம் மிருதம் கதம் வா சியாது ஸ்ராத்தம் தந்தை தாய்க்கு செய்யும் ஸ்ராத்தம் அவர்களுக்காக செய்யப்படும் ஷடங்குகள் ஸ்ராத்தம் கதம் வாத்தியாது எப்போது இறந்ததாக கருதப்படுகிறது ஒரு ஸ்ராத்தம் தந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எப்போது இறந்ததாக கருதப்படுகின்றன பதில் தெரிவிக்கிறார் மிருதம் அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம் அஸ்ரோத்ரியம் வேதத்தை கற்காதவனை கொண்டு செய்யப்படும் ஸ்ராத்தம் இறந்ததாக கருதப்படுகிறது வேத விற்பன்னர்கள் ஆரோ அவ்வந்தனர்கள் அவர்களை கூட்டி அமர்த்தி அவர்களுக்கு சோரிட வேண்டும் யார் வேதத்தை நன்கு கத்திருக்கிறானோ அவர்களை அமர்த்தி அவர்களை வரித்து அவர்களை கொண்டுதான் சிர்தத்தையே செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் வேதம் கற்காதவனை வைத்து பண்ணிவிட்டால் அப்ப வேதத்திலே செய்யு சொல்லப்பட்ட சிராதத்தை வேதத்தையே கற்காதவனை வைத்து நாம் பண்ணி முடித்து என்ன பயன் ஏற்பட போகிறது அப்போ வேதத்தை எவன் கத்திருக்கிறானோ அவனை கொண்டுதான் செய்ய வேண்டும் ஓர் வழக்கம் தெரிவிக்கிறேன் நம்முடைய தந்தை தாய் ஆகியவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் மறிக்கத்தான் போகிறார்கள் யாரும் சாஸ்வதம் இல்லை எல்லாரும் உயிரோடு இருந்து போதில்லை எண்ணிக்கா இருந்தாலும் பிள்ளையோ பெண்ணோ அழத்தான் போகிறார்கள் அழவே வேண்டாத தந்த வேணும்னால் அது மகாலட்சுமியும் பகவானும் அவ ரெண்டு பேரையும் தந்த தாயா அவ போகவும் போறதில்லை நாம் அழவே வேண்டாம் அதைத்தான் கண்ண நீர் பாய்ச்ச வேண்டாத தந்தையும் தாயும் கண்களில் இருந்து நீரே பெருக அப்படிப்பட்ட தாய் தந்தைய இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பிரதிநிதியாகத்தான் நம்முடைய தாயின் தந்தையன் தாய் மறிச்சுட்டார் தந்தை மறிக்கிறார் அதற்கு அன்று தொடங்கி காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன அது முக்கியமான கர்மா என்று மறித்தாரோ அன்று காட்டுக்கு எழுந்துரளப் பண்ணி கொண்டு அவருடைய உடலை எழுந்துரள பண்ணி போய் அங்க இருந்து அதுக்கு தீமூட்ட வேண்டும் அப்ப இந்த உடலை வீட்டிலேந்து தூக்கி போறதுக்கு முன்பாக பல சடங்குகள் உண்டு தூக்கி போகும் போது தீ மூட்டுவதற்கு முன்பாக அடுத்த நாள் எரிந்த பிற்பாடு அந்த எலும்புகளை சேகரித்து சஞ்சயணம் என்று இரண்டாவது நாள் பண்றோம் அந்த எலும்பை எடுத்து கொண்டு போய் நீர் அதை கரைத்து செய்ய வேண்டிய கர்மங்கள் பிற்பாடு முதல் நாளிலிருந்து தொடங்கி நித்திய விதி என்று சொல்லப்படும் தினப்படி அடுத்த பத்து நாட்களுக்கு தினமும் திலோதகம் வாசோதகம் தண்ணீர் நாம கையில் அதுக்கு ஒரு துணி கொடுப்பார்கள் அந்த துணியால் விடப்பட்ட தண்ணீர் அதே எள்ளோட சேர்த்து விடப்பட்ட தண்ணீர் இவை ஒரு கர்மான் எடுத்திருந்தால் பூர்வம் அபரம்னு ரெண்டாக பிரிப்பர்கள் அதாவது வாழ்நாளிலே கல்யாணம் நடக்கிறது பூணூல் நடக்கிறது சீமந்தம் நடக்கிறது இது முதலானவர்கள்லாம் உயிரோடு இருக்கும் போது உயிர் பிரிந்த பிற்பாடு அதெல்லாம் அபர காரியம் சொல்லப்படுகிறது விற்பாடு எந்தெந்த கர்மங்களை செய்ய வேண்டுமோ அது மிக மிக முக்கியம் இருக்கிறதுலையும் குறை வரக்கூடாதுதான் ஆனா அதுல கொஞ்சம் குறை ஏற்பட்டுவிட்டாலும் பின்னால் இருக்கிறத உற்றக்கூடாது உலக வழக்கத்திலே பார்க்கலாமே கல்யாணத்துக்கும் கூப்பிடுறார் என்னால போக முடியல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சு ஆனா ஒருத்தர் போட்ட ஆரம்பிச்சுங்க அப்ப கண்டிப்பா போய் தான் அப்ப போய் இவன் விரோதியாச்சே பகவனாச்சே எதுவுமே பார்க்க கூடாது அப்ப விட்டு கொடுக்காம வந்துட்டார் அப்படின்னு சொல்ற அளவு பல சமயத்துல பிரிவு ஏற்பட்ட குடும்பங்கள் எல்லாம் அருத்தர் போயிட்டார் அதுக்கு நாம போய் நின்னோம் சரி வந்துட்டமேங்கறதுக்காக திரும்ப பழையபடி நட்பு தொடரும் ஆகையால் அந்த முன்காரியங்களை விட பின் காரியம்ங்கிறது ரொம்ப முக்கியமா போறது தினப்படியே நம் கையில் கொடுக்கப்பட்ட துணி அதுல தண்ணீர் கொடுக்க வேண்டும் எள்ளு எள்ளால் தண்ணீர் கொடுக்க வேண்டும் வேறுபாடுண்டு முன்னாடி உயிரோடு இருக்கும் போது செய்யும் செயல்கள் எல்லாம் அரிசியை வைத்துக் கொண்டு செய்யப்படும் அக்கதையை வைத்துக் கொண்டு செய்யப்படும் ஆனால் அபர காரியங்கள் எல்லாம் எல்லை வைத்துக் கொண்டு செய்யப்படும் ஏனெனில் மேற்கொண்டு நாம பித்திருக்களை குறித்து தான் எல்லாம் பண்ண போறோம் நம்முடைய தந்தை அவர் தந்தை அவர் தந்தை அவர் தந்தை என்று முன்னாடி முன்னாடி இருக்கிறவர்கள்லாம் பித்திருக்கள் அவர்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள் யாரெல்லாம் வைகுந்தத்தை அடைந்து விட்டார்களோ அவர்கள் பித்ருலோகத்தில் இருக்க மாட்டார்கள் ஆனால் வைகுந்தத்தை அடையாதவர்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள் யார் வேண்டும் இருக்கலாம் யாரோ பலர் பித்ருலோகத்தில் இருக்கிறார்கள் அப்ப அந்த பிதாக்களை குறித்து தான் இத்தனையுமே செய்கிறோம் இதோ மறித்தவரை குறித்து செய்வோம் எப்பவும் சர்ப்பணம் பாக்கிற இடம் நான் சொல்ந்தது உயிர் பிரிந்தவுடன் முதல் பத்து நாட்களுக்கு செய்ய வேண்டியது பத்தாம் நாள் அன்னைக்கு பத்துன்னு சொல்றோம் பத்து பத்துன்னா பத்தாம் நாளுக்காக அதாவது பத்தாவது நாள் தசாகம் தசாகம் நாள் காரியம் எல்லாம் கொடுக்க வேண்டிய பலி கொடுத்து பலி என்பது எந்த உயிர் பலிய பத்தினதும் அல்ல பண்ணிருக்கிற சோற்ற கொண்டு போய் கொடுப்பதற்காக அது பத்தாம் நாளோட முடியுது பதினோராம் நாள் ஏகாக பேர் ஒத்தன்னு சாதாரணமா தமிழ்ல சொல்றது வழக்கம் அன்றோடே அந்த மிருத்த சரீரம் உயிரற்ற உடலுக்கு இருக்கிற தன்மை மாறிப்படும் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது நாள் அத்தியனம் சபிண்டீகரணம் பண்ணுகிறோம் அதாவது சமைத்து பிரிச்சு வச்சிருப்பார் இன்னும் சாதத்தை சமைத்து இப்படி வச்சிருப்பார் இப்படி ஒரு நீளமான உருண்டே இப்படி ஒரு நீளமான உருண்டே நாம் இப்படி படுத்துக்கொண்டு நம் கையாலே இந்த அன்ன பிண்டத்தையும் சேர்க்க வேண்டும் சபிண்டீகரணம் நிறைய பித்லோகத்தில் இருக்கா இப்ப என்னுடைய பிதாவோ என்னுடைய மாதாவோ மதித்திருக்கிறார் இவரை அந்த பித்திருக்கள் கூட்டத்தோட சேர்க்கிறேன் அவர்களோட ஒன்றாக சேர்த்து விடுகிறேன் அத பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு செய்கிறோம் அத்தியாயம் பண்ணுகிறோம் அன்று தொடக்கமாக தந்தை தாய்க்கு சிராத்தம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து சுபஸ்வீகாரம் சொல்லுவா ஏன்னா இது ஒரு அசுப நிகழ்ச்சி நடந்திருக்கு தீட்டெல்லாம் வந்திருக்கு பன்னெண்டு நாள் ஓடி மறுநாள் சக்கரை கல்கண்டு வெத்தலை பாக்கு புது புடவை எல்லாத்தையும் வைத்து இந்த குடும்பத்தில் மறுபடியும் சுப நடக்கும் தீட்டு காத்த நாட்கள் முடிந்து போய்விட்டன அப்படிங்கிறதுக்காக பதிமூணு நாள் சுபஸ்வீகாரம் நடக்கும் இப்ப இது முதல் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் பண்ண வேண்டியது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அந்த திதி அன்றைய தினம் அதாவது ஒருத்தர் பிரதமையில போயிருக்கலாம் தித்தியே திருத்தியே இப்படி பிரித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்ன மாதத்தில் இன்ன பட்சத்தில் இன்ன திதியில் மறித்தார் இப்ப இது மாதம் பங்குனி மாதத்தில் பக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்பிரையில் சிசி இன்ன திசி இல் தித்தீயில் திருத்தியல் சதுர்த்தி இல் பஞ்சமில் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்து ஆண்டுதோறும் பஞ்சாங்கம் சொல்லியோ வந்த உடனே தேதியை குறிச்சு வச்சு இந்த தேதி தான் நம்ம தாயார் சாதம் இந்த தேதி தான் நமக்கு தந்தையார் சாதம் நம்ம எடுத்த உடனே நம்ம பிறந்த நாள் அண்டர்லைன் பண்ணிப்போம் அதான் எப்படி இருக்க முந்தை பேர் வந்து அன்னைக்கு நம்ம கிரீட் பண்ணத்தானே போறோம் எனக்கு வேணுமோ வேண்டாமோ கண்டிப்பா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஹாப்பியோ இல்லையோ அது தெரியாது ஆனா கண்டிப்பா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் யாருமேட்டார் இனிமே ஆண்டுதோறும் கண்டிப்பா நீ சாதனம் நம்ம கிட்ட சொல்றதாவே தெரியல ஏன்னா நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் அது ஊர்ல இருக்கிறவா யாரும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள் அதனால நம்ம தான் டைரி எடுத்துக்கணும் நம்ம தான் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கணும் இன்ன தேதி இன்ன திதி இன்றைய தினம் அப்படிங்கறத முதல்ல மார்க் பண்ணிட்டு இதை நாம ஆண்டுதோற அன்றாண்டைக்கு செய்கிறோம் அது தவிர அமாவாசை வந்தாலோ என்னென்ன மாச பிறப்புகள் வந்தாலோ அல்லது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்தாலோ அன்றைக்கு மறுபடியும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதெல்லாம் அப்பப்ப செய்யப்படுகிற தர்ப்பணங்கள் ஆண்டுதோற செய்யப்படுவதுங்கிறது ஸ்ராத்தம் ஸ்ராத்தம்னா என்ன ஸ்ரத்தையோட செய்யப்படுவது ஸ்ராத்தம் முதல்ல தாயார் தகப்பனார் திதி பண்ணுவதில் நமக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும் அதை தீர்த்த கைங்க திருவத்தேன கைஞரம் சொல்லுவார்கள் ஸ்ராத்தம்னு சொல்லுவர்கள் என்ன பேரும் வைக்கலாம் அவர் மறித்த தினத்தன்று சாஸ்திரம் சொன்னபடிக்கு செய்ய வேண்டிய கைங்கரியன் அந்த செய்யப்பட்ட ஸ்ராத்தம் எப்போது இல்லாமலே போகும் அது இறந்ததாக கருதப்படும் ஆச்சரியன் என்ன என் தாய் தந்தையர் இறந்ததுக்காக நான் சிராதம் பண்ண போனா சார்த்தம் எப்போது இறந்ததாக கருதப்படுகிறதுன்னு பெக்ஷன் கல்வி தர்மபுத்திரன் பதில் சொல்றார் வேதத்தை முழுவதுமாக கற்ற ஒருத்தனை வைத்து சார்த்தனை பண்ணலன்னா சார்த்தமே இறந்ததாக கருதப்படும் நம்ம சார்த்தம் பண்ணும் மறுபடியும் சிம்பாலிக் இந்த சாஸ்திரமே சிம்பாலிசத்தை ரொம்ப விரும்புறது அதாவது நாம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று அதை வைத்துக் கண்ணால் பார்க்க முடியாத பலத்தை நம்ம ஸ்தாபிச்சு கொடுக்கும் சிமுலேஷன் கேள்விப்பட்டுக்கலாம் இல்லையோ பெரிய பெரிய இடத்துக்கு போறோம் அதெல்லாம் இந்த நிறைய கேளிக்கை எல்லாம் வச்சிருக்கா அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து திருஷ்டி விதினு சொல்லும் கண்ணால தெரிஞ்ச ஒண்ண வச்சு தெரியாததை புரிய வச்சிரும் இப்ப நம்ம பித்தளுக்கு சாத்தமான நேரம் அவர்கள் இறங்கி வந்து அமரமாட்டார்கள் அதனாலே நன்கு வேகத்தை கற்ற மூவரை கூட்டி உட்கார்த்தி வைப்போம் ஒருத்தர் நம்முடைய பித்துக்களை represent பண்ணுவார் அவருக்கு பிதர்கள் ஸ்தானம் அடுத்தவர் விஸ்வே தேவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுவார் அவருக்கு விஸ்வே தேவர் ஸ்தானம் மூணாவது ஸ்ராத்தத்தை ரஷித்து கொடுக்கக்கூடிய விஷ்ணு அவருக்கு மூணாவது ஸ்தானம் அப்ப விஷ்ணு ஸ்தானத்துல ஒருத்தர் விஸ்வே தேவர்கள் ஸ்தானத்துல ஒருத்தர் பிதருக்கள் ஸ்தானத்துல ஒருத்தர் இப்படி மூன்று பேரை நாம் வரிக்க வேண்டும் விழுந்து அவர்களை வணங்கி நீர் இருந்து நாம் பண்ணிருக்கிற அன்னத்தை அமுதி செய்து எனக்கு இந்த சாத்தத்தை நடத்தி கொடுக்க வேணும் என் அவர்களை வேண்டி விரும்பி அழைத்து சாதத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் போனால் வேத விற்பனர்களை கொண்டு நடத்தாமல் போனால் இந்த சிராதமே இறந்ததற்கு சமம் என்ன பதில் சொல்றார் இப்ப அந்த கேள்வி கூட அடிய முக்கியமா சொல்ல வரல ஏன்னா பண்ண வந்தான் இந்த கேள்வி முதல்ல ஒருத்தன் சிராதம் பண்றேன்னு ஒத்துன்னு வரணும் வந்தா இறந்ததற்கு சமம் உயிரோடு இருக்கிறதுக்கு சமம்னு பாத்து முதல்ல எதுக்கா நான் சிராதம் பண்ணணும் போறவர் போயிட்டார் அதுக்கப்புறம் நான் கொடுக்கறேன் இந்த எல்லாள் கொடுக்குறேன் தண்ணீரால் கொடுக்கறேன் திருவாதக்கம் வாசோதகம் பிண்டம் போடுன்னு சொல்றா நான் ஏதோ அரிசி என்னன்னா சோராசம் அமைத்து அதை பிண்டமா வைத்து அத கையால் அதுல என்னும் தள்ளிடு விடுறேன் இங்கே நேரம் அவர்கிட்ட போறதா ஏதானு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கா அவர் தன் கையால வந்து வாங்கிட்டு போறாரா ஒண்ணுமே இல்லையே அப்ப இதெல்லாம் பண்றதே பைத்தியகாரதமா என்று கேட்கலாம் இதுல ஆச்சரியம் என்னன்னா நாம என்னைக்கா இருந்தாலும் சாஸ்திரத்தினுடைய சட்ட உட்பட்டவர்கள் நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் ஸ்கூல்ல படிச்சிருந்தா யூனிஃபார்ம் போட்டுக்கணும் டை போட்டுக்கணும் பேட்ச் போட்டுக்கணும் ஷூஸ் போட்டுக்கணும் அந்த கலர் யூனிஃபார்ம் எவ்வளவு அட்டன்டன்ஸ் இருக்கணும் உடனே கேட்டேன் இதெல்லாம் என்ன சாமி பைத்தியகார்தனமான சட்ட எக்ஸாம் எழுதணும் அவ்வளவு நல்லா படிச்சிருக்கணும் அவ்வளவு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்போ ஒரு ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணு பரிகையை பத்தி மட்டும்தான் கவலை நான் வரவே மாட்டேன் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே எதிரையும் கலந்துக்க மாட்டேன் ஆனுவல் டேல கலந்துட்டா எக்ஸாம் எழுத முடியுமா ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துட்டா எக்ஸாம் எழுத முடியுமா ஆனா சொல்ற ஏன்னா இந்த ஸ்கூல் நம்மள முன்னேற்ற பாதையில அளப்ப போறதுன்னா அப்ப அந்த ஸ்கூல் தனக்குன்னு சில சட்ட திட்டங்களை இதற்கும் அந்த முன்னேற்ற பாதைக்கும் தொடர்பு இருக்கும் ஆனால் மேலெழுந்த வாரியா நம்மால் பார்த்தால் அந்த தொடர்பை எஸ்டாபிளிஷ் பண்ணிட முடியாது ஆனாலும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னா சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஆகும் அத போல் சாஸ்திரம் பள்ளிக்கூடத்துல நாம படிக்கிறோம்னா அது மறித்த தந்தைக்கு தச்சை மறித்த தாய்க்கு தச்சை என்று சொல்லுகிறது அப்ப அதனாலே நான் இதை பண்ணி அவரை வைகுண்டத்துக்கு அனுப்ப போறேன்னு கிடையாது இல்ல வைகுண்டத்து இருக்கிறவர்கிட்ட இந்த எள்ளும் தண்ணியிலும் போய் சேரப்போறதுன்னு கிடையாது அதை அடியேன்னு ஒத்துக்கிறேன் யாருமே ஒத்துப்பா இப்ப அதுக்கு என்ன ஏதோ வரும் வந்து அதை இதை கொத்திண்டு போய் அங்க குடுக்க போறதுங்கறதெல்லாம் இல்லை அதுவும் ஒரு சிம்பாலிசம் வேண்டாம் நேர தியானம் பண்ணி நான் என் பிதர்களை நினைச்சிருவேன் அது இயலாது அந்த உயர்ந்த நிலையை நாம அடையவே இல்லை அதை அடையலேன்னு தெரிஞ்சுட்டுதான் சாஸ்திரம் சொல்றது எத்தனையோ சொல்லும் அது மொத்தத்திலும் ஆறாயிரத்துக்கு முடியாது அத போல் நம்முடைய நன்மைக்காக நாம ஒரு நல்ல சிட்டிசனா இருக்குமா நாம சாஸ்திரம் சம்மதித்த ஒருத்தனா வாழறமா அப்படின்னு பாக்குறதுக்காக வேதங்கள் நிறைய சட்ட திருத்தங்களை விதிக்கும் அதன் படித்தான் நான் வாழ்ந்தாக வேண்டும் அதை தாண்டிட்டு நான் நேர தியான மார்க்கத்தாலே ஞான மார்க்கத்தால பிரம்மத்தை பார்த்துடுறேன் என்பது அல்ல அர்ஜுனன் அதத்தான் கூடாதுன்னு சண்ட போடு உயிர்கொல பண்ண சொல்லுவா தியானம் பண்ணிக்கோ காட்டுக்கு போய் பண்ணிக்கோன்னு சொல்லாமல் உன் தர்மத்தை நீ பண்ணித்தான் அர்ஜுனா விலகி ஓட முடியாதுங்கிறார் அதை போல் நமக்கு விதிச்சு தர்மம் தான் சாஸ்திரம் இந்த சிராதங்கள் இந்த சாதத்தை நாம பண்ணாத விட்டுட்டோம் அப்ப சாஸ்திரம் மரியாதையை பொலைத்தோம் இப்படி வேணா வச்சுக்கலாமா பொழிட்டவருக்காக நான் சாத்தம் பண்ணல எதுக்கு பண்றேன் ஒழுங்கான கதிக்கு போனமேங்கிறது சாதம் பண்ணிட்டு இருக்கேன் அதிக நடந்துட்டேன் அப்ப எனக்கு மோசம் கிடைக்காது மற்றொரு விதத்திலையும் பார்க்கலாம் நாம எள்ளும் தண்ணீரும் குடுத்துட்டா அப்ப சாஸ்திரம் என்னபடி நடந்ததாகவும் நடந்துட்டால் பகவானுடைய திருவுள்ளத்துல நல்ல மகிழ்ச்சி ஏற்பட போறது அதுதான் எனக்கு பயனே அந்த பயனே என் பித்திருக்களுக்கும் கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணிவிடும் பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கிற ஆனந்தம் தானே எல்லாருக்கும் அப்ப அவர் சொல்லிருக்கிற சட்டத்தின்படி நான் பண்ணா தானே அவருக்கு ஆனந்தம் ஏற்படும் அதற்காக இன்றியமையாமல் சாத்தங்கள் செய்யப்பட வேண்டும் சொல்லிருக்கபடி செய்யப்பட வேண்டும் அது எப்படி சொல்லியிருக்குறத பத்தி அடுத்த நாள் சந்திக்கும் போது கேள்வியில் பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்ன ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் உங்கள் முதலில் பென்புல் என்ற எண்ணில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்